ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நமையாம் சரி தகவன் ஸ்ரீஷ்ணர் ஞானத்தினுடைய பலன் கர்மநாசா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் முதல்ல மோகநாசம் ரெண்டாவது பாபநாசம் இப்போது கர்மநாசம் ஞானமானது மோகத்தை அழித்து விடுகிறது எப்பேற்பட்ட பாபங்களாக இருந்தாலும் சமஸ்த பாபங்களையும் ஞானமானது நீக்கி விடுகிறது இப்போ இந்த ஸ்லோகத்தில் எல்லா கர்மங்களையும் அழித்து விடுகிறது மறுபிறப்புக்கு காரணமான கர்மங்களை அழித்து விடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம் அதுக்கு சொல்லுகிறார் பகவான் முதல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறார் முதல் வரியில் எதைதாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதேர்ஜுன அர்ஜுனா எதா எப்படி சமித்தா அக்னிஹி எரியக்கூடிய அக்னியானது ஏதாம்சி எரிக்க வேண்டிய பொருள்களை அதாவது விறகு கட்டைகளை அது மாதிரி பொருள்களை எல்லாம் பஸ்மசாத் குருத்தே சாம்பல் ஆக்கி சாம்பல் தன்மையை அடையும்படி ஆக்கி விடுறது விறகு கட்டைய நெருப்பானது சாம்பல் ஆக்கி அது மாதிரி ஞான ஞானமாகிய நெருப்பு அந்த எக்ஸாம்பிள்ல சமித்தக அக்னிகின்னு சொல்லியிருக்கார் நல்ல புகையில்லாத நெருப்பு அது மாதிரி இங்கேயும் சந்தேகம் இல்லாத விபரீதம் இல்லாத தவறாக புரிந்து தெளிவான அறிவு ஸ்திரமான ஞானம் ஞானாக்னி சர்வ கர்மாணி எல்லா கர்மங்களையும் இந்த இடத்துல ஆகாமி கர்மா சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா சஞ்சித கர்மாங்கிறது பல மனித ஜென்மாக்கள்ல நாம் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபங்கள் இப்போ இந்த உடம்பில் நாம் அனுபவிச்சுருக்கிற கர்மாவுக்கு பிராரப்த கர்மானு பேர் நம்ம அனுபவிச்சுருக்கிற சுகதுக்கத்துக்கு காரணமான புண்ணிய பாபங்கள் இப்போ நாம் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபங்களெல்லாம் இனி வருங்காலத்தில் நமக்கு சுகதுக்கத்தை கொடுக்கும் ஆக இந்த எல்லா கர்மங்களையும் நாம் செஞ்சிருக்கிற மனசால் பண்ணின புண்ணிய பாபம் வாக்கால் பண்ணின புண்ணிய பாபம் உடம்பால் பண்ணின புண்ணிய பாபங்கள் இது எல்லாவற்றையுமே இந்த ஞான நெருப்பு அகம் அகர்த்திரு பிரம்ம அஸ்மி அபோக்திரு பிரம்ம அஸ்மி நான் எந்த செயலையும் செய்யாத பிரம்மமாக இருக்கிறேன் நான் எந்த பலனையும் அனுபவிக்காத பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான அறிவானது அறிவு நெருப்பானது அறிவு தீயானது சர்வ கர்மாணி அதை எஞ்சுவினை நடவினை வருவினை சஞ்சித கர்மாவை எஞ்சு வினைன்னு தமிழ்ல சொல்ற பழக்கம் பிராரப்த கர்மாவை நடவினைன்னு சொல்ற பழக்கம் அதே மாதிரி ஆகாமி கர்மாவு சொல்ற வழக்கம் ஒரு நெல் குதிர் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த காலத்தில் நெல்லு குதிர்லாம் உண்டு இதெல்லாம் கிராமங்களில் போய் பார்த்தா தெரியும் நெல் அறுவடை செய்யற இடத்துல தெரியும் சில பேர் ரூமாரியே கட்டி வச்சிருப்பாங்க விளைஞ்ச நெல் அதுக்குள்ள கொட்டிடுவாங்க கீழே இருந்து கொஞ்சம் நெல்லை எடுத்து குத்தி பொடைச்சு அதை அரிசியாக்கி சமையலுக்கு உபயோகப்படுத்திப்போம் சிலதெல்லாம் விதை நெல்னு எடுத்து விதைக்கு போட்டுருவோம் குதிரக்குள்ளேயும் எப்பவும் நெல் இருந்துட்டுருக்கோம் அது மாதிரி சஞ்சித கர்மானு புரிஞ்சுக்கணும் அந்த விதைக்க போட்ட நெல்லெல்லாம் போல ஆகாமி கர்மா அது திரும்ப பயிராகி வரப்போறது நம்ம சமைச்சதெல்லாம் அனுபவிச்சுடுறோம் அதை பிரார்த்த கர்மாங்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கணும் இது உதாரணம் ஆக ஞானமாகிய நெருப்பானது எல்லா கர்மங்களையும் ஆகாமி சஞ்சித பிராரப்த கர்மங்களையும் யானாகி சர்வ கர்மாணி பஸ்மசாற் குருத்தே ததா அதையும் எரித்து விடுகிறது எப்படி நன்கு தூண்டப்பட்ட நெருப்பானது விறகு கட்டைகளை எரிபொருள்களை நன்றாக எரித்துச் சாம்பல் ஆக்கி விடுகிறதோ அப்படி ஞானமாகிய ஆத்மாவை பற்றிய தெளிந்த அறிவாகிய நெருப்பானது எஞ்சுவினை நடவினை வருவினை எல்லா கர்மங்களையும் சாம்பலாக்கி விடுகிறது மறுபிறவிக்கு காரணம் செய்து விடுகிறது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எதை தாம்சி பஸ்மசாத் குரு தேர்ஜுனாக சர்வ கர்மாணி